3. 3. 3. 3. 3. 1. 2. பு துவ உபதேச சவண மனித்ய மூன்று நான்கு பிரணவசந்தா பிரமணத ஆத்மசமர் பிரமனிதானம் தவம் புரிதல் ஆன்மீக சுயக்கல்வி பயிலுதல் கடமொழி சரணடைதல் ஆகியன யாகம் 1. 3. 2. தவம் என்பது குளிர் வெப்பம் சுதம் துக்கம் போன்ற எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக பொறுமை காத்தல் 3. 3. 1. ஆன்மீக தத்துவ உபதேசங்களை கேட்டல் அல்லது படித்தல் 2. அக்கருத்துக்களை பற்றி சிந்தித்தல் மற்றும் அவற்றில் தனக்குள்ள சம்பந்தத்தை ஆராய்தல் ஆன்ம விசாரணை மூன்று உண்மையான ஆன்மீக கருத்துக்களை மனதில் நிலையாக உருக்கொள்ளுதல் இவை ஆன்மீக சுயக்கல்வியில் அடங்கும் மூன்று நான்கு கடவுளை அடைவதற்கான ஒரே மார்க்கமான பிரணவ தன் சுய முழுமையாக அர்ப்பணம் செய்வது கடவுளைச் சரணடைதல் ஒன்று இங்கு யாகம் என்பது அக்கினி குண்டத்தில் அக்கினி வளர்த்து மந்திரங்கள் ஓதி ஆகுதியிட்டு செய்யப்படுவதைக் குறிப்பதல்ல இங்கு யாகம் என்பது பஞ்ச மகாபோதங்களில் அக்கினியின் அம்சமான நம் சக்தியை உபயோகித்து அதன் மூலத்தை கடவுளை அடைவதற்காக செய்யும் தியாகச் செயல்தளை குறிக்கின்றது மூன்று ஐந்து சத்தாவீரிய ஸ்மிருதி சமாதி அனுஷ்டானா தஸ்ய ஆவிற்பவ மூன்று ஆறு ஸ்வபாவஜ பிரேம்ன வேக தீவிரதா சிரத்தா மூன்று ஐந்து ஒன்று சிரத்தே ஆன்மநம்பிக்கை இரண்டு வீரியம் அறத்தின் மேல் உறுதி மூன்று சுருதி ஆன்ம நினைவு சமாதி ஜீவாத்மா உணர்வை கடவுட்பேரணர்வுடன் ஒன்றுதல் இவைகளை முனைப்பாக முறையாக அனுஷ்டானம் செய்தலால் பிரணவ சப்தத்தைக் கேட்கும் அனுபவம் ஏற்படுகிறது மூன்று ஆறு கடவுளின் கவரும் விசையினால் முழுமையை திரும்ப அணைவதற்காக ஜீவராசிகளின் இதயத்தில் சுபாவமாகச் சுரக்கும் அன்பின் வேகம் தீவிரமடைதலால் உண்டாவது சிரத்தே ஆன்ம நம்பிக்கை மூன்று ஏழு சத்தா செய்வித சக்குரோஸ்வபாவஜ உபதேச பாலனே வீரிய லாப மூன்று எட்டு சர்வ ஏவகுரவ சந்தாப ஹாரகா சம்சயச் சேதகா சாந்தி பிரதாயகா சத்தங்க பிரமவத்கரணிய விபரீதம் அசத் விஷவத் வர்ஜனீயம் மூன்று எட்டு உரையில் மேற்கோள் காட்டப்பட்ட சுலோகம் அப்சு தேவோ மனுஷ்யானாம் திவி தேவோ மணீஷனாம் காஷ்டலோஷ்ரேஷு மூர்கானாம் யுக்தசிய ஆத்மனி தேவதா மூன்று ஏழு சிரத்தையுடன் சுபாவமான அன்பினால் தன்னிச்சையாக வழங்கப்படும் சத்குருவின் உபதேசங்களை கடைபிடித்து நன்கு ஒழுகுதலினால் அடையும் பலன் வீரியம் அறத்தின்மேல் உறுதி மூன்று எட்டு ஒன்று தாபத்தை அழிப்பதும் இரண்டு சந்தேகத்தை நீக்குவதும் 3 சாந்தம் நல்குவதுமானவைகள் உண்மையை ச சார்ந்தவையாதலின் இவையாவும் நம்மை கடவுளை நோக்கி இட்டுச் செல்வதனால் கடவுளை போன்று செயல்புரிகின்றன இவைகளை குறு வாக மதிப்புடன் பாவித்து நட்புறவு கொள்ள வேண்டும் இரண்டு மேற்சொன்ன மூன்றனுக்கு எதிர்மறையானவை அதாவது தாபத்தை உண்டாக்குபவை சந்தேகத்தை பெருக்குபவை சாந்தத்தை குலைப்பவே பொய்மே அசத் ஆகும் அவைகளை விஷம் போல் கருதி நீங்க வேண்டும் மூன்று எட்டு உரையில் மேற்கோள் காட்டப்பட்ட சுலோகம் சில மனிதர்கள் நீரே தீர்த்தத்தை தெய்வமாக வழிபடுகின்றனர் மதத்தை அடக்கி ஆளுபவர்கள் ஒளியுலகில் வாழ்பவர்களே தேவர்களே தெய்வமாகவும் கல்லாதவர்கள் கட்டே கல் யோகிகள் ஆன்மாவையும் தெய்வமாக வழிபடுகின்றனர் மூன்று இரண்டு ஆதி குருவான கனவுள் பிரபஞ்சம் முழுதுமாக விரவியுள்ளதால் இங்கு குரு என்று குறிப்பிடப்பட்டது மனிதர்களை மட்டுமின்றி அஃட்ரினைகளையும் நூல்கள் உபதேசங்கள் பொருட்கள் மந்திரங்கள் கோயில்கள் நதிகள் தீர்த்தங்கள் பழக்கங்கள் எண்ணங்கள் மனோபாவனைகள் உறவுகள் போன்றவை உள்ளடக்கியுள்ளது இது எதிர்மறையில் சொன்ன நீங்க வேண்டியவைகளுக்கும் பொருந்தோம் மூன்று அவரவர்களின் மனப்பரிணாம வளநிலையை பொறுத்து அவர்கள் சூழ்நிலை அமைந்தாலும் சுபாவமான இதயத்தின் அன்பு திறவாகும் ஆன்ம வளர்ச்சிக்கு ஏதுவாக மேற்கொன்ன மூன்று நிர்ணய விஷயங்களையும் அனுசரித்து தேர்ந்தெடுத்தல் தொடர்ந்து நடைபெறுகின்றது அந்த அன்பு மலர்ச்சியுறாத போது நாம் தவறாக வேறு நிர்ணய விஷயங்களை பொறுத்து தேர்ந்தெடுத்து துன்பங்களை விளைவித்துக் கொள்கின்றோம் மூன்று ஒன்பது தத் வீரியம் யம நியமா அனுஷ்டானா திருட பூமி மூன்று பத்து அஹிம்சா சத்திய அஸ்தேய பிரமசரிய அபரிக்கிரஹ ஆதயோ யமா மூன்று பதினொன்று சந்தோஷ சத்குரு உபதேச பாலன ஆதய நியமா மூன்று ஒன்பது அந்த வீரியம் அறத்தின்மேல் யம நியமங்களை நன்கு கடைபிடிப்பதன் மூலம் அசைக்க முடியாத உறுதி அடைகின்றது 3. 10. அஹிம்சை இன்னா செய்யாமே சத்தியம் பொய்யாமே அஸ்தேயம் கள்ளாமே பிரம்மச்சரியம் கூடா ஒழுக்கமின்மே அபரிக்கிரகம் தேவை மீறி கொள்ளாமே இவை யமம் என்னும் தகாதன விளக்கல் நான்கு மூன்று பதினொன்று அகம் புறம் தூய்மை ஆன்மதிருப்தி சத்குருவின் உபதேசங்களை சிரத்தையுடன் அடிபணிந்து பயின்று இவை நியமம் என்னும் தகுந்தன பழகுதல் 4. சத்யம் என்பது போய் பேசுவதை விளக்குதல் பிரம்மச்சரியம் என்பது கூடா ஒழுக்கத்தை விளக்குதல் என்ற நோக்கில் இவே தகாதன விலக்கல் எனும் யமம் தொகுப்பில் இடம்பெறுகின்றன மூன்று பன்னிரண்டு தத பாசய மூன்று பதிமூன்று குருணா லஜ்ஜா பயசோக ஜுகுப்சா ஜாதி குலமானா பாச அஷ்டகம் மூன்று பதினான்கு ததா சித்தசிய மகத்வம் வீரத்வம் மூன்று பதினைந்து காரசியாசிரம பயோகியாசன பிராணாயாம பிரத்யாகார சாதனேஷல் யோகியதா பிராணாயாம மூன்று பதினெட்டு இந்திரியா நாம் அந்த முகத்வம் பிரத்யாகார மூன்று வீரியத்தில் நிலையான உறுதியடையும் போது தர்மபந்த தலைகள் அழுகின்றன மூன்று பதிமூன்று வெறுப்பு பொறுப்பின்மை பயம் சோகம் குற்றம் சாட்டுதல் ஜாதிச்செருக்கு குலச்செருக்கு மானச்செருக்கு இவை எட்டும் கர்மபந்த தலைகள் மூன்று பதினான்கு இக்கர்மபந்த தலைகளிலிருந்து விடப்படுகையில் சித்தம் தனது இயற்கையான பெருந்தன்மையெனும் வீரத்தை வெளிப்படுத்துகின்றது மூன்று பதினைந்து அந்நிலையில் சித்தம் பெருந்தன்மை அடையும் ஆசனம் பிராணாயாமம் உள்முகமாக்கல் பிரத்யாகாரம் ஆகிய பயிற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் இயற்கையோடு ஒன்றிய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒருவர் யோக்கியதை அடைகிறார் மூன்று பதினாறு ஆசனம் என்பது உடல் சலனமின்றி நிலையாகவும் சுகமாகவும் இருத்தல் மூன்று பதினேழு நம் உடலில் இயங்கும் பிராணகதியே மூச்சு பயிற்சி மற்றும் பிற பயிற்சிகளினால் சீராக முறையாக கட்டுப்படுத்துதல் பிராணாயாமம் ஐந்து மூன்று பதினெட்டு புலன்கள் தத்தம் விஷயங்களை நாடி வெளிமுகமாகச் செல்லும் அவைகளின் ஓட்டத்தினே ஆன்மாவை நோக்கி திசை திருப்புதல் உள்முகமாக்கல் பிரத்யாகாரம் ஐந்து பிராணாயாமத்தினால் உடலில் இதயம் நுரையீரல் மற்றும் பிற முக்கிய உறுப்புகளின் அனிச்சை செயல்களால் காலப்போக்கில் ஏற்படும் தேய்மானத்தை குறைத்து வாழ்வை நீட்டிக்கவும் அதன் மூலம் வாழ்வில் செய்ய வேண்டிய கடமைகளை மேற்கொள்ளவும் ஏதுவாகின்றது மேலும் பதஞ்சலி யோகா சூத்திரத்தில் 2, 52, 2, 53 ஐம்பத்தி குறிப்பிடப்பட்டது போல் BYS 2, 52 ஐம்பத்திரண்டு பிராணாயாம சித்தி பெருகியில் உள்ளொழியை இருக்கும் மறைப்பு அகல்கிறது BYS 2, 53 ஐம்பத்தி மேலும் பிராணாயாம சித்தியால் மனம் ஒருமுகப்பாடு பெற ஆயத்தமாகிறது 3, 19 ஆத்மனோ யோகோ பக்தி யோகஸ்ததா திவ்யத்வம் மூன்று சித்தம் அமைதியடைதலினால் தன்னுணர்வு விரிவடைந்து பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் உணரும் பாவனையான ஸ்மிருதி உண்டாகின்றது மூன்று தன்னை பற்றிய குறுகிய உணர்வின்றி விரிவடைந்த பிரபஞ்ச உணர்வு தனது சித்தத்தில் ஒளிர்வது சமாதி நிலை மூன்று அந்த பிரபஞ்ச உணர்வு சமாதி நிலையில் சமயமம் ஆறு ால் கடவுளின் உண்மையே நமக்கு பிரகாசிக்கும் பிரணவ சப்தத்தை கேட்கும் அனுபவம் ஏற்படுகிறது மூன்று இருபத்திரண்டு பிரணவ சப்தத்தில் சமயமும் செய்து அதில் தன்னே லயிப்பது பக்தியோகம் இதனால் தெய்வத்தன்மை திவ்யத்துவம் நம்மிடமிருந்து வெளி தோன்ற ஆரம்பிக்கின்றது ஆறு சமயமம் என்பது தாரணே தியானம் சமாதி எனும் மூன்று யோக உட்புற அங்கங்களையும் ஒருங்கே குறிக்கும் சொல் பதஞ்சலி யோகா சூத்திரத்தில் BYS எஸ் மூன்று ஒன்று மூன்று நான்கு இவற்றிற்கு இலக்கணம் பின்வருமாறு சொல்லப்பட்டுள்ளது பிவாய் எஸ் மூன்று ஒன்று சித்தத்தின் கவனத்தை ஒரே இடத்தில் விஷயத்தில் தக்க வைத்திருப்பது ஒரு முகமாக்கல் தாரணே பிவாய் எஸ் ஒருமுகமாகி அந்த விஷயத்தின் தன்மையே கிரகிப்பது தியானம் பிவாய் எஸ் மூன்று மூன்று தியானிக்கப்படும் விஷயம் தனது மெய்த்தன்மையே எவ்வித வடிவமுமின்றி உள்ளபடி ஒளிர்வது சமாதி பிவாய் எஸ் மூன்று நான்கு மேற்கூறிய மூன்றும் பிவாய் எஸ் மூன்று ஒன்று மூன்று மூன்று ஒருங்கே சமயமம் என்றழைக்கப்படும்